ிாத்தய தோத்தேத்தைக்காணையாத்தமே நம ஜராமோமா தீ தே திருத்னா கமச்சா சிபூத்தி மாயம் வி பிரயாண காலே பிச்ச மா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞான விஜயான யோகம் என்கிற தலைப்பிலான இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார் இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் படிக்கணும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொல்கிறேன் ஏ எவர்கள் மாம் ஆசிரித்திய என்னை சார்ந்திருந்து ஜராமரண மோக்ஷாயா ஜரான்னு சொன்னால் முதுமை மரணம்னு சொன்னால் இறப்பு மோக்ஷாயனு சொன்னால் விடுபடுறது ஜராமரண மோக்ஷாயா அப்படின்னா மறுபடியும் சரீரம் எடுத்து முதுமையையும் மரணத்தையும் அனுபவிக்கிறதுலேருந்து விடுபடணும் சுருக்கமாக சொன்னால் மறுபடியும் வேறு உடம்புக்குள்ளே புகுந்து சுகதுக்கத்தை அனுபவிக்க கூடாது அதுலேருந்து விடுபடணும் நம்ம சாதாரணமாக புரிஞ்சுக்கிற பாஷையில் தெரிஞ்சுக்கணும்னா துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் முற்றிலும் துன்பத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னால் எதந்தி முயற்சி செய்கின்றார்களோ எவர்கள் என்னை சார்ந்திருந்து மோக்ஷத்துக்காக துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்கின்றார்களோ இப்போ ரெண்டு விஷயம் இங்கே சொல்லியிருக்கார் பகவான் பகவானை சார்ந்திருந்து முயற்சி பண்ணணும் ஆக ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் வேணும் நம்முடைய முயற்சியும் வேணும் கடவுள் நம்பிக்கையோடு இருந்தோமே நமக்கு தன்னம்பிக்கை வளரும் நமக்கு மேலும் மாபெரும் ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியோட துணையை கொண்டு நாம் முயற்சி செய்யணும் எப்படி இந்த மின்காந்த நுண்ணலைகள் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் கூட நாம் முயற்சி செய்து ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சு அந்த மின்காந்த நுண்ணலைகளை நம்முடைய தகவல் தொடர்புக்கு பயன்படுத்திக்கிறோம் ஆக ஏற்கனவே ஒரு சக்தி இருக்கிறத நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம் ஆக அந்த சக்தியை சார்ந்திருந்து நம்முடைய சக்தியை வெளிப்படுத்தணும் இப்போ ஆகாஷம்னு ஒன்று இருக்குது ஸ்பேஸ் இருக்குது கட்டடத்தை கட்டி அதுக்குள்ளே நாம் வாழ்கிறோம் ஆகாசத்தை நாம் ஒன்றும் படைக்கிறதில்லை கட்டிடத்தை தான் நாம் படைக்கிறோம் கட்டடம்ங்கிறது நம்முடைய முயற்சி ஆகாசங்கிறது இறைவனுடைய அருளை போன்றது இப்படி புரிந்து கொண்டு நாம் கடவுளை சார்ந்திருந்து நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்தி நாம் முயற்சி பண்ணினோமே அதுக்கு கிடைக்கக்கூடிய பலனை பகவான் ஒரு விதமாக பிரசன் பண்ணுறாருங்க தே தத்து கிருத்ஷனம் பிரம்ம விதுகு அவர்கள் அந்த முழுமையான மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளுகிறார்கள் அது மாத்திரமில்லை அகிலம் கர்மச்ச விதுகு அத்தியாத்மம் அத்தியாத்மத்தை அறிந்து கொள்கிறார்கள் ஆத்மானா என்ன பரம்பொருள்னா என்னன்னு அறிந்து கொள்கிறார்கள் அத்தியாத்மம் படிக்கணும் ஆத்மாவையும் தெரிந்து கொள்கிறார்கள் கர்மங்கள்னா என்னங்கிறதையும் தெரிந்து கொள்கிறார்கள் சாதி பூதாதி தெய்வம்மாம் இருக்கக்கூடிய எண்ணையும் அதி தெய்வமாக இருக்கக்கூடிய எண்ணையும் சாதி யஜ்யஞ்ச ஏ விதுகு எவர்கள் அறிகிறார்களோ அப்படிங்கிறது இருக்கு அதி யஜத்தையும் எவர்கள் அறிகிறார்களோ அதி யஜமாக இருக்கிற எண்ணையும் பிரயாண காலே பிச்ச மாம் தே விதுகு மரண சமயத்திலையும் என்னை அறிகிறார்கள் யுக்த சேத சகா இந்த இறைவனோடு இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தோடு தங்களை இணைத்து கொண்டவர்களாய் இறைவனையும் அறிகிறார்கள் அவர்களுக்கு ஏழு வகை ஞானம் ஏற்படுறதுங்கிறார் பகவான் இறைவனை பற்றிய ஞானம் தன்னை பற்றிய ஞானம் செயல்களை பற்றிய ஞானம் அதிபூதம் என்றால் என்னங்கிற ஞானம் அதிதெய்வம் என்றால் என்னங்கிற ஞானம் அதாவது இந்த டோட்டாலிட்டியில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் சமஷ்டியில் அதி யஜம்னா என்னங்கிற ஞானம் பிரயாண கால ஸ்மரணம் மரண காலத்தில் இறைவனை தியானம் பண்ணுறது இத்தனையும் அவர்களுக்கு தெரிகிறதுன்னு சொல்கிறார்கள் இதை அடிப்படையாக கொண்டு தான் எட்டாவது அத்தியாயம் தொடங்க போகிறது இந்த ஏழு விஷயத்துக்கு விளக்கம் கேட்க போறான் இந்த ஏழு சொற்களுக்கு அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு பகவான்கிட்ட கேட்க போறான் அதுதான் எட்டாவது அத்தியாயமாக தொடங்க போகிறது அதை நாம் நாளைக்கு தொடர்ந்து படிப்போம் ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ரித்திய தந்தியே தே ये ते इति சித்தம் மாம் சே விது பிரயணாலே வியேதீமீப்பிரமவிதாஸுனோம்தயணமஸ் ஏழாவது அத்தியாயம் இதோட பூர்த்தி ஆகிறது பகவத்கீதையினுடைய சாஸ்திரத்தில் ஏழாவது அத்தியாயம் உபனிஷத்துக்களுடைய கருத்துக்களை விளக்குகிறது மனசுக்கு பக்குவத்தை உபதேசம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த தெய்வீக உரையாடலில் ஞான விஜானம் என்கிற தலைப்பில் உபதேசிக்கப்பட்ட கருத்துக்கள்லாம் இதோட நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறது இந்த பூர்த்தி வாக்கியத்தோட அர்த்தம்